அவர்கள் ஒரு பயணத்திலிருந்து திரும்பி வந்தார்கள் எனக்குரிய திண்ணையை திரையால் மூடியிருந்தேன் அதில் உருவப்படங்கள் இருந்தன நபி சொல்லாஹு அனேகி வசல்லம் அவர்கள் அதை பார்த்ததும் அத்திரையில் உள்ள உருவப்படங்களை கிழித்தார்கள் அவர்களின் முகம் கோபத்தால் நிறம் மாறியது அல்லாஹுவிடம் மறுமை நாளில் மக்களில் மிக கடுமையான வேதனை பெறுபவர்கள் அல்லாஹுவின் படைப்புகளைப் போன்று வரைந்து ஒப்பாக்குபவர்கள்தான் என்று நபிசல்லு அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஐந்து ஒன்பது ஐந்து நான்கு முஸ்லிம் இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு